அன்புமிக்க நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் இனிய வணக்கம் இன்றைய பாடல் பொதிகை மலையிலிருந்து புறப்படுகிறது ஆம் நேயர்களே கவிய கண்ணதாசன் இயற்றிய பாடல் கே மகாதேவனின் இசை அமைப்பில் எஸ் ஜானகி பி பி ஸ்ரீனிவாஸ் ஆகியோரின் குரல்களில் திருவிளையாடல் தரும் பாடல் இது பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் ஆடை பூட்டி வைத்த மேனியிலும் தவிழ்ந்திடும் தென்றல் என்று தொடங்குகிறது பாண்டிய மன்னனும் அவனுடைய துணைவியும் மகிழ்ந்திருக்கும் நீராளி மண்டபத்திற்கு அருகில் வலம் வரும் பாடல் இது தென்றலை குறித்து எழுதுவதென்றால் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு அலாதி விருப்பம் அதை பிற கவிஞர்களை காட்டிலும் தன்னிகரற்று மிக உயரிய நிலையில் நின்று இவர் எழுதி மற்றவர்களையெல்லாம் அண்ணாந்து பார்க்க வைத்து விடுவார் தான் நடத்திய இலக்கிய இதழுக்கு தென்றல் என்றே பெயர் சூட்டி மகிழ்ந்தவர் அவர் பல அற்புதமான படைப்பாளிகளுக்கு அதனை மேடையாக்கி தந்தவரும் இவரே இந்த படத்திலே வரக்கூடிய இந்த பாடல் காட்சி மிக அழகாக கண்களுக்கு குளிர்ச்சியாக எடுக்கப்பட்டிருக்கும் அதை மேலும் சிறப்புக்குரியதாக ஆக்கி வைத்த பெருமை இந்த பாடலுக்கு உண்டு அதிலே பதிமதுரை வீதியிலே வலம் வரும் தென்றல் இந்த பாண்டியனால் பைங்கிழியை தீண்டிடும் தென்றல் என்று பாண்டியனின் துணைவி தென்றலை பற்றி பாடுகிற இடமும் மிக சுவையாக இருக்கும் அத்தோடு மட்டுமல்ல கட்டிலே சேர்ந்திருக்கும் காதலர்கள் மேனியிலே வட்டமிட்டு பாதை தேடி மயங்கிடும் தென்றல் போக வழி இல்லாமல் வந்த வழி சுழன்றிடும் தென்றல் என்கிற இடமும் மிகவும் குதூகலமும் சல்லாப சுவையும் ஒரு கலந்தது என்று குறிப்பிடலாம் கன்னியர்கள் மேனியிலே கலந்து வரும் வேளையிலே தன்னுடைய உடலை காட்டாத தந்திர தென்றல் என்றும் இது தென்னவர்க்கும் அஞ்சாத சாகச தென்றல் என்றும் அதை வர்ணித்து வழிநடத்தி சென்றிருக்கும் இடம் அலாதியானது இந்த பாடல் அந்த படத்திலே வரக்கூடிய இந்த காட்சியை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சூழல் திருப்பு அமையும் இந்த பாண்டிய மன்னன் அவனுடைய துணைவியின் கூந்தலிலிருந்து நறுமணம் வருகிறது என்று மனதிலே கருத்து கொண்டு போட்டி ஒன்றினை புலவர் பெருமக்கள் பாடல் எழுதுவதற்காக அறிவிப்பு செய்யக்கூடிய ஒரு இடமும் இந்த காட்சியை தொடர்ந்தே வருகிறது அதற்கு முன்னறிவிப்பாக அமையக்கூடிய பாடல் இதுதான் அப்படிப்பட்ட இந்த பாடலில் அடுத்து வரக்கூடிய ஒரு காட்சிக்கும் படிக்கட்டாக அமைந்து ரசிகர்களை மிகுந்த எதிர்பார்ப்போடு தக்க வைத்து தன் பிடியிலேயே வைத்து கொண்டு அந்த சுவையை தொடர்ந்து ஊட்டக்கூடிய ஒரு அருச்சிறப்பு இந்த பாடலுக்கு உண்டு இதோ நேர்களே அந்த குளிர்ச்சிகரமான தென்றல் உங்களை நோக்கி வருகிறது மதுரையிலே வான் பறக்கும் கொடிதினிலே வீண் பறக்கும் மதுரையிலே தான் பறந்து ஆட்சி செய்யும் தளிர் தளிமணித்தல் திகைமலை உச்சியிலே புறப்படும் தென்றல் மே கலந்து கன்னியர்கள் மேலே கலந்து வரும் வேளையிலும் தன்னுடலை காட்டாத தந்திரத்தன் புறப்படும் பெண்கள் ஆடை தோட்டு வைத்த மீனி பவங்கடும் பெண்கள் பொதிகளை முக்கியிலே புறப்படும் பெண்கள்